பெரும்பாலும் இந்த அணிந்துரை அளிப்பது என்பது எனக்கு ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு செய்தி அணிந்துரை அளிக்கிற அளவுக்கு நாம் என்ன பெரியார்கள் என்று கூட நினைப்பது உண்டு ஆனால் இந்த புத்தகத்தை படித்த பின்பு அணிந்துரை அளிக்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டதும் உண்டு நூலாசிரியை குறிப்பிட்டால் உங்களுடைய மிக நன்றாக இருக்கின்றது என்று அந்த நூல் அப்போ அந்த அளவுக்கு என்னை கவர்ந்தது பொதுவாக நாங்கள் தொழில் தொழில் இருக்கிற நாங்கள்லாம் வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னே இருக்கிற செய்திகளை தான் பார்ப்போம் அண்மை மாடர்ன் என்று கூறுகின்ற நவீன கால செய்திகளை நாங்கள் அதிகம் பார்ப்பதில்லை ஏதாவது கவர்ச்சியான விஷயம் வந்தால் பார்ப்பது உண்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் லட்சம் இந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்கறதுக்கு உண்டு அதுதான் பார்ப்போம் இது மாதிரி ஒரு இருநூறு ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்தில் கிடைக்கின்ற செய்திகளையெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்துவதில்லை ஆனால் இந்த தமிழக கோட்டைகள் அந்த காலகட்டத்தை ஈர்ப்பளிக்கும் வகையிலே அமைந்திருந்தது அந்த நூலையை பற்றி நான் எழுதும்போது யுகாந்திரா என்ற ஒரு நூலையும் ஒப்பிட்டு எழுதியிருக்கின்றேன் யுகார்த்தா என்ற அந்த நூலை ஐராவதி கார்வே என்ற அம்மையார் மராத்திய மொழியில் எழுதி ஆங்கிலத்தின் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழிலே வந்திருக்கிறது ஆனால் ஆங்கிலத்தில் தான் முதல்ல நான் படித்த நூல் அப்பொழுதே அதை மொழிபெயர்க்க வேண்டும் என்று நினைத்துவதுண்டு அது மாதிரி எடுத்து முடிவறையில் வைக்காத ஒரு நூலாக தமிழக கோட்டைகள் எனக்கு பட்டதது முன்னிறையிலும் குறிப்பிட்டு இருக்கின்றேன் அதிலே பல செய்திகள் சில செய்திகளை என்ன கலங்க வைத்ததும் உண்டு திப்பு சுல்தான் அவர்கள் திப்பு சுல்தானை பற்றி நிறைய சொல்லலாம் அவரை பற்றி தவறான வரலாறும் கூறப்படுவதை பார்க்கின்றோம் ஒசூர்கோட்டையை கட்டி கொண்டிருந்த போது யாரோ சொன்ன சில தவறான தகவலின் அடிப்படையில் அவர் ஒரு பிரெஞ்சுக்காரன் என்ற அல்லது ஆங்கிலேயர் அந்த என்ஜினியர் அவரை சிற சேதம் செய்து விடுமாறு ஆணையிட்டு விடுகிறார் அது நடந்து விடுகின்றது அப்பொழுது அவருடன் பணியாற்றிய ஒரு இந்திய மேஸ்திரி ஒரு சாதாரண தொழிலாளி அந்த தொழிலாளி இந்த சிறு சேதம் முடிந்த பின்பு அந்த பிணத்தை என்னிடம் கொடுங்கள் நான் என் வீட்டுத் தோட்டத்திலே கொண்டு புதைத்து விடுகிறேன் என்று அவர் வாங்கி சென்று அவர் புதைத்து விட்டார் அறுபது ஆண்டுகள் கழித்து அந்த குணத்தை தோண்டி திரும்பவும் கிறிஸ்தவ முறைப்படி புதைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே புதைத்தார்கள் என்ற செய்தியும் அந்த நூலிலே வருகின்றது அது படிக்கும் போதெல்லாம் என் கண் கலந்தும் ரெண்டு காரணத்துக்காக ஒன்று திப்பு சுல்லான் அவர்கள் பெரிய அறிவாளி பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கியவர் இன்னும் பல செய்திகள் அவரை பற்றி நிறைய செய்திகள் இருக்கின்றன பெரிய வீரன் வீரன் என்றால் அது அந்த காலத்து அவனை தான் ஒப்பிட முடியும் அந்த அளவுக்கு போர்க்களத்திலே உயிர்விட்ட ஒரு அரசன் அதாவது திப்பு சுல்தான் என்று எழுதிய அந்த நூலை மிக அழகான ஒரு காணிக்கை செய்தி கொடுத்திருப்பார் அந்த நூலை எழுதியவர் எந்த நாட்டு மக்கள் தங்கள் நாட்டு வரலாற்றை தெரிந்து கொள்ள கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அதில் யாருமே காட்டாமல் இருக்கின்றார்களோ அந்த நாட்டு மக்களுக்கு இதை காணிக்காகிறேன் என்று அந்த காணிக்கை குறிப்பிட்டிருப்பார் ஏனென்றால் சுல் திப்பு அவர் தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்த ஒரு செய்தி அவரும் ஒரு பிரெஞ்சு வரலாற்றும் பிரிட்டிஷ் மீதத்திலிருந்து வெளியே வரும்போது மழைக்காக ரெண்டு பேரும் ஒரு கொடைகளை வராங்க அப்போ அந்த பிரஞ்சுக்கார் கேட்கிறாரு இங்கிருந்து வரேங்கன்னா நான் இந்தியாவில இருந்து வரேன் அப்படின்னு சொல்ற அப்போ ஒரு ஒரு வகையான ஒரு ஆச்சரியத்தோடு கொஞ்சம் தள்ளி நின்று உங்கள் நாட்டில் ஒருவன் ஒரு அரசன் போர்க்களத்திலேயே இருந்திருக்கின்றான் அது திப்பு சுல்தான் என்று அவர் பிறகு திப்பு சுல்தானை பற்றி பல செய்திகள்லாம் தொகுத்து அந்த வரலாற்றை எழுதியிருப்பதாகவும் அவர் குறிப்பிடுவார் அத்தகைய மாபீரன் பல கண்டுபிடிப்புகளுக்கும் பல இன்னோவேஷன்ஸுக்கும் அந்த திப்பூசுதான் பெரிய ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறார் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன இந்த என்ஜினியர் பற்றிய செய்தி ஒன்று அது இல்லாமல் அப்போதைக்கு அப்போது தென்கரை கோட்டை பற்றி அவர் எழுதியிருக்கின்றார் பல அருமையான செய்திகள் அதாவது எப்பொழுது நம் மக்கள் எப்படி அந்த கோட்டைகளை பற்றி நினைக்கின்றார்கள் அந்த கோட்டைகள் எப்படி அழிந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய எந்தவித ஒரு ஈடுபாடு இல்லாத தன்மையாகும் என்பதையும் அவர் போகிற போக்கில் ஆங்காங்கே எடுத்துக் பார்க்கின்றோம் இளம் அந்த கோட்டைகளை பற்றி அவர் கொண்டது வயது முதிர்ந்த காலத்தில் திரும்பவும் எழுத வேண்டும் என்பதற்காக அந்த கோட்டைகள் இருக்கின்ற பகுதிகளுக்கு சென்று இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் நம்ம சமூகத்திலும் மக்களிடத்திலும் ஏற்பட்டு இருக்கின்றன என்பதையெல்லாம் அந்த நூலில் அவர் மிக விரிவாக எடுத்து கூறியிருக்கின்றார் இந்த கோட்டையை எழுதுவதற்கு முன்பு பல ஆங்கிலேயர்கள் இங்கு வந்து இங்கிருக்கின்ற ஞாபக சின்னங்கள் அரண்மனைகள் கோட்டைகள் ஆகியவற்றை வரைந்து வைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தி மிக அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கோட்டைகளை பற்றி குறிப்பிடும்போது இந்த தென்கரை கோட்டை தொழில்துறை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த அங்கிருக்கின்ற மக்களுடைய எதிர்ப்பால் அது எதிர்க்க முடியாமலே போய்விட்டது அதையும் குறிப்பிட்டிருக்கின்றன அந்த வரலாற்றிலே காரணம் நம் நாட்டிலே தொல்லியல் சார் பற்றி எந்தவித கவலையும் நமக்கு கிடையாது இதிலிருந்து இஸ்ரேல் மக்களோடு ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ராபினுக்கும் அரா பார்த்துக்கும் ஒரு ஒப்பந்தம் அதாவது அவங்க எல்லாம் சமாதானம் பேசி இந்தெந்த பகுதி உங்களுக்கு இந்தெந்த பகுதி எங்களுக்கு என்று முடிவு செய்தது ஒரு ஒப்பந்தத்துல மற்ற விஷயங்கள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா விஷயங்களை பேசி தீர்த்துக் கொள்வோம் பிறகு முடிவு செய்தோம் என்று அந்த ஒப்பந்தத்தை முடிக்கிறார்கள் எக்ஸெட்ரா விஷயத்துல ஆர்கியாலஜியும் ஒன்று இவர்களுக்கு இந்த ஒப்பந்தம் முடிந்த ஒன்பே முடிந்த உடனே பலஸ்தீனியர்கள் வந்து எங்களுடைய பகுதியில் எடுத்த அதாவது இன்றைக்கு நீங்கள் எங்களுடைய பகுதியாக அறிவித்திருக்கின்ற ஜிரிகோ வெஸ்ட் பேங்கு காசா ஸ்ட்ரிக்ட் போன்ற இடங்களிலே தோண்டி எடுத்த பொருள்களை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கேட்கிறார்கள் ஏனென்றால் இன்று இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நாடு கிமு ஆயிரத்தி எழுநூறுலருந்து எழுநூறு வரை பாலஸ்தீனம் என்றுதான் அழைக்கப்பட்டது அந்த இஸ்ரேலியலும் கூட ஹோலி லேண்ட் ஆஃப் ஹோலி லேண்ட் என்ற ஒரு நூல் வெளியே வந்திருக்கின்றது பெலத்தி பிறலிருந்து கிமு எழுநூறு வரை அந்த நூலிலும் கூட அவர்கள் வைத்த பெயர் பாலஸ்டைன் தான் இஸ்ரேல் என்று அவர்கள் கூறவில்லை இவங்க தோந்து இஸ்ரேலிய அந்த அளவுக்கு பழமையாக இந்த அந்த பகுதியில் இருந்தது அப்பொழுது எங்களுடைய பகுதி என்று நீங்கள் அறிவித்த பகுதியிலிருந்தே எங்களுக்கு இந்த தொல்பொருட்களை கொடுத்து விடுங்கள் தோண்டி எடுத்த அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க அப்போது இகிப்து மட்டும் சினாய் பகுதியை நீங்கள் பிடிச்சி திரும்ப ஒப்படைக்கும்போது அவர்களுக்கு அந்த மியூசியம் இன்னும் என்னென்ன பொருள் அவங்க பொருளோ அதெல்லாம் ஒப்படைச்சிங்க அது மாதிரி எங்களுக்கு எங்களுடைய பகுதி என்று நீங்கள் சொன்ன பிறகு கிடைத்த அந்த இடத்தில் கிடைத்த பொருட்களை எங்களுக்கு ஒப்படைங்கள் அதற்கு அவங்க சொன்னாங்க இஜிப்ட் ஒரு சோபரின் ஸ்டேட் நீங்கள் இன்னும் ஸ்டேட்டையே உருவாக்கலை பதில் சொன்னாங்க அதன் பின் சொன்னாங்க நாங்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள் என்பதை சொல்வதற்கான சான்றுகள் இந்த தொழில சான்றுகள் அதனால் நாங்கள் தர முடியாது எப்படி அவர்கள் வந்து ஆர்கியாலஜி மீது ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதற்கு பல சான்றுகளை சொல்லலாம் இஸ்ரேலியை பற்றி சொல்லும்போது ஒரு எஸ்கவேஷன் நடக்கிறது என்றால் அந்த எஸ்கவேஷனில் எல்லோரும் கலந்து கொள்ளலாம் பொதுமக்கள் உட்பட அதுக்கு வந்து பேப்பரில் அறிவிப்பாங்க கலந்து கொள்ள விரும்புவவர்களும் இந்த எக்ஸ்கவேஷன் வந்து கலந்துக்கலாம் அது மாதிரி நம்ம நாட்டில் நடக்கிறதே கிடையாது என்ன செய்யறாங்க தோன்றாங்க அவங்களே வச்சுக்கிறாங்க மற்றன் போய் கேட்டால் காமிக்கிறதும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு கருத்தை சொல்லிருந்தோம் அது மாறாக ஒரு கருத்தை சொல்வார் நம்ம முட்டாளி நினைப்பார்களோ மக்கள் என்று சொல்வதில்லை காண்பிப்பதும் இல்லை ஆனா இஸ்ரேல் அப்படி கிடையாது அவங்க இந்த தொல்லியல் சான்றுகள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் தொல்லியலை அனுகிறார் இஸ்ரேலை பற்றி இன்னொரு செய்தின்னு சொல்ல வேண்டும் நம்ம பல்லடம் பகுதியை பற்றி சொல்ல முடியும் நம்ம ஊர் மக்கள் உடக்காக முட்டு வச்சாக்கூட விளையாத பூமி அப்படியான பூமி உள்ளவர்கள் இஸ்ரேல் சில படங்களை நான் பார்த்துருக்கின்றேன் ஒரு ஏர் உழுது உழுது கொண்டிருக்கிறார் ஒரு குதிரை ஒரு குதிரை ஒரே குதிரை போட்டி அதை பார்த்தீங்கன்னாக்கா இதில் போய் ஏன் ஏர் ஊடுறான் நினைக்கும் அளவுக்கு பாறைகள் இடைநேடையில் பாறைகள் இருக்கின்றன அதிலையும் பயிர் காலையில் ஆறு மணிக்கு அன்றாடம் இஸ்ரேலில் விளைகின்ற பூவை ஐரோப்பிய நாடுகளில் உள்ள தலைநகரங்களுக்கு ஆறு மணிக்குள்ளே போய் சேர்ந்துடும் தண்ணி இல்லை அப்படிங்கிற கவலை கவலையே அவங்களுக்கு கிடையாது இருக்கிற தண்ணியை எப்படி பயன்படுத்துது அவர்கள் சில விஞ்ஞான பயன்படுத்தி வேளாண்மை செய்கிறார்கள் எதற்கு சொல்கிறேன் நம்ம நினைக்கிறோம் சில சில ஆட்கள் பழமை மேலே அந்த புதுமையை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஆனால் இஸ்ரேல்கள் பழமை மேலும் பட்டு வைத்திருக்கின்றார்கள் புதுமையும் கண்டுபிடிக்கிறார்கள் உலகத்திலே மிக வாய்ந்த மக்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் இன்னொரு செய்தி இஸ்ரேல மசாடா என்ற ஒரு மலை இருக்கின்றது அந்த மலை பெரிய வரலாற்று பெட்டகத்தை உள்ளடக்கிய ஒரு மலை டிபி எழுபத்தி எட்டிலே எலிசார் என்ற மன்னன் ரோமானிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி கொண்டிருந்தான் குரிலாவார்ப்பர் அந்த மலையில உட்காந்து ஏற்கனவே இருந்த பத்து பழங்குடிகள் ரோமானிய ஏகாதிபத்திற்கு பழ பணிந்து விட்டனர் ஆனால் ரெண்டு பழங்குடிகள் இவன் தலைமையிலே போராடி கொண்டிருக்கின்றன அந்த மலைக்கு வருகின்ற ஒரு வழியையும் மூடிவிட்டு அவன் மேலே சென்று ஒரு கோட்டையிலே இருக்கிறான் மக்களும் கூட இருக்கிறாங்க ஏழு ஆண்டுகளுக்கான புரோவிஷன்ஸ் வாட்டர் சோர்ஸ் தானியங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க ஏழாண்டு நடக்குது அந்த போர் ரோமனியர்கள் வந்து இந்த மலைக்கு ஏற முடியாது என்ற போது அந்த மலையை ஒட்டி ஒரு மலையை உருவாக்க ரெண்டு மலைக்கடையில ஒரு தொங்கும் பாலம் வச்சு போக போறாங்க அடுத்த நாள் அவன் ஒரு பேச்சு அருமையான உரையை நிறுத்தினான் ரோமனியர்களுக்கு நாம் அடிமையான என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் இன்றிரவு நீங்கள் வீட்டுக்கு சென்று உங்கள் மனைவி மக்களை குத்தி கொன்றுவிட்டு நீங்களும் இறந்து விடுங்கள் என்று அவன் கூறுகின்றான் அது மாதிரி எல்லாரும் குத்தி சேர்த்து போறாங்க அடுத்த நாள் காலங்கள் டி சில்வா அந்த ஜனா சேனாதிபதியினுடைய பெயர் ரோமன் சேனாதிபதியுடைய பெயர் டி சில்வா அவன் தலைமையில படையவரு வந்து பார்த்தா ஒரு மயானாமதி ரெண்டு பேர் இந்த கொண்டுடுவான பயத்துல ஒரு கிழமியும் ஒரு பையனும் போய் ஒரு தானிய கணக்கத்தை ஒழிஞ்சிட்டாங்க அந்த பேச்சில் ஒரு வார்த்தை சொன்னான் தானிய களஞ்சத்தை அழித்து விடார்கள் ஏனென்றால் நம் பசியால் செத்தோம் என்று அவன் நினைக்க கூடாது சுதந்திர தாகத்தால் செத்தோம் என்று நினைக்க வேண்டும் அதெல்லாம் கே சொல்றான் அவன் வந்து ஈபு மொழின்னு அதை சொல்றாங்க என்ன நடந்தது இவங்க யாருக்குமே ஈபுறு மொழி தெரியலை திரும்பவும் போய் மலை போய் ரெண்டு மொழியும் தெரிஞ்ச ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து மொழிபெயர்த்து தெரிஞ்ச பிறகு அந்த சேனாதிபதி மிகவும் அவமானப்பட்டு போனாங்க இப்படியான ஜனங்களை நம்ம வந்து அடிமைப்படுத்த நினைத்தவுமே இருநூறு ஆண்டுகள் கழித்து இதை எழுதி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒன்று நடந்தது அப்படின்னு இந்த காலத்து ஆர்கியாலிஸ்டுக்கு முதல்ல யாரும் நம்மள ஏதோ புராண கதை எழுதி வச்சிருக்காங்கன்ட்டு ஒரு ஆர்கியாலிஸ்ட் மட்டும் அந்த மனையில் போய் தோணாரு தொள்ளாயிரத்தி அறுபது எலும்பு கொடு மனித எலும்பு கொடை எடுத்தாங்க பிரீடம் ஆஃப் ஜியோன் என்று எதிர்ப்பட்டு ஒரு காசம் கிடைத்தது கருகி தானியங்கள் கிடைப்பது இன்றும் இஸ்ரேலியர்கள் சேனாதிபதி இஸ்ரேலிய சேனாதிபதி பதவி ஏற்றுக்கொண்டால் அந்த மலையில போய் தான் உறுதிமொழி எடுக்கணும் அந்த உறுதிமொழி எடுக்கும் போது கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார் மசாடா நவர் இன்னொரு முறை மசாடா வீழ்ச்சி அடையாது அந்த உறுதிமொழி இறுதியில் அந்த வார்த்தை வரும் எப்படி அவர்கள் தொழிலோடும் வரலாற்றோடும் பின்னி பிணைந்திருக்கிறார்கள் அதன் மூலம் அவர்கள் வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை அவர்களை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் நம் நாட்டில் நடத்துறது வேறு ஆர்கியாலஜி எத்தனையோ சட்டங்களை போடுகின்றது அண்மையில் வந்த சட்டத்தை கூட நம்ம மீறி கொண்டு இருக்கிறோம் ஒரு மானிமட்டு பக்கத்தில் முந்நூறு அடி இடைவழியில் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நடக்கிறது வேற அந்த சட்டம் கீழே ரெண்டாயிரத்தி பத்தில் வந்தது அந்த சட்டத்தை யாருமே மதிக்கிறது இல்லை இன்னும் என்னமோ நடந்தது அதெல்லாம் இங்கே பேச முடியாது அப்படி இருக்கு நம்ம ஆர்கியாலஜி மேல இருக்கிற பற்று இந்த கோட்டைகளுக்கு ஆர்கியாலஜி என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம் கோட்டை வந்து ஒரு நானூறு அதிகம் சொன்னா நானூறு ஐநூறு வருஷம் இருக்கலாம் அதுக்கு மேல போகாது ஆனால் இந்த கோட்டையில் நடந்த வரலாற்று செய்திகளை நூலாசிரியர் கொடுக்கின்ற முறை இருக்கிறதே அது வந்து எந்த ஒரு நூலிலும் நான் பார்க்காத ஒன்று தொழில் துறை அல்லது வரலாற்று நூல் என்றாலே ஒரு போர் சப்ஜெக்ட் அதாவது தொழில் என்றாலே போர் என்று சொல்வார்கள் இந்த செய்தியையும் மிக அழகாக அவருக்கே உரிய முறையில் அவர் ஏற்கனவே சினிமா விமர்சனங்கள் எழுதுவார் என்று கூறுவார்கள் அந்த அனுபவத்திலும் கூட இந்த மொழி நடை அவருக்கு வந்திருக்கலாம் பல செய்திகள் அதிலே பயின்று வருவதை பார்க்கின்றோம் இந்த தெங்கேரே கோட்டை எழுதும்போது கூட அந்த அங்கு நடந்த நிகழ்ச்சிகள் அவர் போன போது கடைசியில் போன போது நடந்த நிகழ்ச்சி ஒரு பர்டிகுலர் ஜாதியார் இந்த கோட்டை எங்களுக்கு சொந்தம் என்று கூறுகின்ற ஒரு நிலை பற்றியெல்லாம் அதில் என்ன எழுதியிருக்கின்றார் அவர் முதலில் போனபோது எப்படி அவருடைய ஆசிரியர் கூட்டு போனபோது எப்படி அந்த சென்கிற கோட்டை இருந்தது வளமான ஒரு ஆறு போய் கொண்டிருந்தது நீர்ந்தது இதெல்லாம் அதில் எழுதியிருக்கின்றார் நமக்கு அது முக்கியமானதுதான் அதே நேரத்தில் வரலாற்று செய்திகளை எப்படி மக்கள் மனதில் படிப்பவர் மனதில் பதிய வைப்பது என்ற ஒரு திறமை அவருடைய நூலிலே நான் நிறைய பார்த்தேன் இன்னும் பல செய்திகளை கூறி செல்லலாம் அவர் பேசுவதற்கு முன்பு நான் குறுக்கே நிற்க விரும்பவில்லை யார் படித்தாலும் நம் வரலாற்று மீதும் நம் கோட்டைகள் மீதும் பற்றி எடு அளவுக்கு அந்த நூல் வந்து அமைந்திருக்கின்றது பல வரலாற்று செய்திகள் இபி பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து பிரிட்டிஷ்காரர்கள் இங்கு வாழ்ந்த காலம் இன்னும் அதன் பிறகு சுதந்திரம் பெற்ற பிறகு நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அந்த நூலிலே ஒவ்வொரு உரை பற்றி எழுந்து மிக அழகாக எடுத்து அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நூல் நம்முடைய மக்கள் வரலாற்றின் மீதும் நம்முடைய கடந்த கால நிகழ்வுகள் மீதும் அவர்கள் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த நூலை படிக்க வேண்டும் அந்த அளவுக்கு கோட்டைகள் மீது ஒரு ஆர்வம் ஏற்படுகின்ற நிலையை அந்த நூலிலே நான் பல இடங்களிலே கண்டேன் அவருடைய முயற்சிகள் இன்னும் ஏனென்றாலும் இந்த கோட்டைகள் என்ற நூலிலே ஏறக்குறைய தமிழகத்தின் வட கோட்டைகள் தான் அதிகம் இருக்கின்றன இன்னும் தென்பகுதியில் உள்ள கோட்டைகளை பற்றியும் அவர் எழுத வேண்டும் அது எதிர்கால வரலாற்று ஆசிரியர்களுக்கு பல வகையிலே உதவியாக இருக்கும் என்று வாய்ப்பளி தமிப்பை நன்றி கூறியது பிரதான <laughs> தலை இலக்கிய ஆர்வலர்களே உங்கள் அன்பார்ந்த வருகைக்கு என் பணி அன்பான வணக்கங்கள் கோட்டை எங்கிருந்தாலும் அது வெறும் ஒரு கட்டிடம் மாத்திரம் அல்ல பாதுகாப்பு கருதிதான் கோட்டைகள் கட்டப்பட்டன என்பது ஒரு அடிப்படை உண்மை என்னை பொறுத்தவரை எனக்கு அதெல்லாம் முக்கியமானதல்ல ஒரு கோட்டை என்று எடுத்துக்கொண்டால் முழுமையாக அது ஒரு கலை இலக்கியம் வரலாறு அரசியல் கடந்தகாரம் நிகழ்காரம் எதிர்காலத்தின் ஒரு கேள்வி உட்பட அதை கொண்டிருப்பது இதெல்லாம் பிற்காலத்தில் எனக்கு ஏற்பட்ட சிந்தனைகள் கோட்டை எனக்கு நாலாவது வயதில் அறிமுகமாகிறது இந்த கோட்டை புத்தகத்திற்கு எழுதுவதற்கு எனக்கு ஒரு ஈடுபாடை அது நாலாவது வயதில் இருந்தது வெளியிலே நான் ஒரு நிக்கற் இல்லாமல் நாலு வயசில் அப்படி தான் நான் இருந்திருப்பேன் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயதாகிறது நாலு வயசில் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது எனக்கு எதிரில் ஒரு பெரிய மலை என் வீட்டில் இருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்தில் தான் அந்த மலை இருக்கும் ஒரு புல் பூண்டு ஒரு மலை அந்த பெரிய மலை மேலே ஒரு கோட்டை இருக்கு அது என்னன்னு எனக்கு தெரியாது என்னமோ என்னை அது வசீகரிக்கிறது அம்மா இது என்ன அது கோட்டடா அப்படின்னா அவ அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறான் அதில் இருக்கும் அதை தொடர்ந்து சினிமா பார்க்கறேன் மிக சின்ன வயசுலருந்தே நாங்கள் சினிமா பார்க்குற ஒரு பழக்கத்தை எங்கள் வீட்டில் அது ஒரு சூழலால் ஏற்பட்டது அப்ப பார்த்தாலும் சரி இன்னைக்கு பார்த்தாலும் சரி சரிப்பின படங்கள் தான் அதிகமாகும் இந்த வரலாற்றை ஒட்டிய படங்கள் கத்தி சண்டை ராஜா படங்கள்ல கோட்டை அவசரம் போட்டு கோட்டை வந்தா குதிரை வரும் யானை வரும் கத்தி வரும் சண்டை வரும் பீரங்கி கொலை கொள்ளை கத்தல் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆசையை உண்டாக்கிடுச்சு இதை தொடர்ந்து எங்கள் அப்பா கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறதால ஊர் ஊரா மாற்றுவாங்க எந்த நான் இந்த மாதிரி பேசினா நமக்குள்ள ஒரு சின்ன உறவு இன்னும் அந்யோன்யமா ஏற்படும் சொல்றதால நான் இப்படி பேசுறேன் அந்தந்த ஊருக்கு போகும் நானும் என்னுடைய அண்ணனும் என்ன பண்ணுவோம்னா மூணு விஷயத்த ஒவ்வொரு ஊர்லையும் அந்த வயசுல தேடுவோம் ஒன்று கோட்டை இந்த ஊர்ல கோட்டை இருக்கா அப்படின்னு எல்லாரையும் உங்களுக்கு நாங்கள் அங்கே போய் விளையாடுவோம் அவ்வளவு பெரிய கோட்டை எங்களுக்கு ஒரு பிரமிப்பு உண்டாகும் ஒரு பிரமாண்டம் தான் ஒரு சர்ச்சை கட்டும் அதுக்கு ஒரு ரெண்டு டோம் கட்டுறாங்க ஒரு மசூதி கட்டும் அதுல ஒரு பெரிய டோம் கட்டுறாங்க விஜயநகர் கோயில்கள்லையும் சோழர்கள் கோயிலையும் பார்த்தீங்கன்னாக்கா கருவறையிலிருந்து சோழர்கள் கருவறையிலிருந்தே அந்த கோபுரம் இருக்கும் விஜயநகர் அதுக்கு வெளியில வந்து வாசல்ல இருந்தே கோபுரங்கள் அப்புறம் சின்ன சின்ன கோபுரங்கள் இந்த கோபுரங்கள் எப்படி இருக்குன்னாக்கா ஒருத்தனுக்கு ஒருத்தன் சவால் விடுறது இது வார் எவ்வளவு உயர்ந்து நிற்கிறது வார்த்தையா இப்படி வார் அப்படின்னு அவங்களும் அதே மாதிரி தான் அவங்களும் அதே மாதிரி இந்த ஒரு பிரம்மாண்டத்தை எந்த ஒரு விஷயம் ஏற்படுத்துகிறதோ தென்னமரத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரம்மாண்டம் ஏற்படும் ஆலமரத்தை பார்க்கும் போது ஒரு பிரம்மாண்டம் ஏற்படும் இந்த பிரம்மாண்டம் என்ன பண்ணுதுன்னாக்கா மனசுல ஒரு பதிவை ஏற்படுத்துகிறது இந்த பதிவை தொடர்ந்து அதில் இருக்கிற சில விளக்கங்கள் சில அழகியல் தன்மைகளும் கூடவே சேர்ந்திருது இது வயதாக ஆக விரிவடைஞ்சுக்கிட்டே போய் ஒரு நிலையில வந்து நின்று அவனை சிந்திக்கத் தோணுது இதுதான் என்னுடைய கோட்டை அடிப்படையில் கோட்டையின் பார் எனக்கு ஏற்பட்ட ஈர்ப்பு இந்த கோட்டையை நான் முதல்ல தேடுவேன் எங்கண்ண என்ன பண்ணுவான்னாக்கா அந்த ஊரில் சினிமா தேட்டர் தேடுவான் எத்தனை சினிமா தேட்டருக்கு என்னென்ன இருக்குது அதுக்கு அடுத்தது என்னென்ன பஸ்ஸு வருது வெளியில் போகுது அதுக்கு நம்பர் என்ன அந்த வயசில் இது மூலம் எங்களுக்கு ஆசை இந்த கோட்டை இப்படியாக எங் எனக்குள் ஒரு வளர்ச்சியை உண்டாக்குது எந்த ஊரில் போனாலும் கோட்டை எந்த மலையை பார்த்தாலும் கோட்டை இருக்குமா மலை மேலே தான் கோட்டை இருக்கும் கீழே கோட்டையே இருக்காதுன்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு இருந்தது அது ஒரு ஒரு இடத்துல உடஞ்சி போய் கோட்டை எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படினு இப்படியாக இருக்கும்போது இந்த கோட்டை என் மனசுக்குள்ளே விரிவடைஞ்சுக்கிட்டே வருது பல விஷயங்கள் விரிவடைஞ்சிக்கிட்டே வருது சினிமா ஒரு பக்கம் ஓவியம் ஒரு பக்கம் கோயில்கள் ஒரு பக்கம் சிற்பங்கள் ஒரு பக்கம் கதைகள் ஒரு பக்கம் இப்படியே வளர்ந்துட்டு வருது அப்பப்போ என்னால் என்னென்ன முடியுமோ அதை பற்றி நான் சிந்திக்கிறேன் கதை சொல்லுவேன் நான் நிறைய கதையை சொல்லிக்கிட்டு இருப்பேன் எல்லாருக்கும் என்னை சுற்றி ஒரு இருபது பசங்க எப்பவுமே இருப்பாங்க அந்த கதை சொல்லுவது தான் கதை எழுதுவதாக எனக்கு மாறியது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் வளர்ந்துக்கிட்டு வரும்போது எனக்கு எங்கள் அப்பா ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தார் நிறைய படிக்கிறதுக்கு அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார் பழைய புத்தகங்களை ஆங்கிலத்தில் இருந்து கொண்டு வந்து எனக்கு அவர் தான் கொடுப்பார் இதை பண்ணிடா அதை பண்ணிடான்னு சில கவிதைகளையெல்லாம் அவர் வந்து எனக்கு சொல்லி இதையெல்லாம் நீ தெரிஞ்சு போவார் என்ன பண்ணுவார்னா கோட்டைக்கெல்லாமும் கூட்டிகிட்டு போவார் கோட்டையை பற்றி அவர் தப்பு தப்பாகவும் சொல்லி கொடுப்பாரு நானும் தப்பு தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா வரலாறு தெரியாது அன்னைக்கு வரலாறு தெரிந்து கொள்ளும் அவசியம் அப்போது இல்லை ஏதோ ஒரு கதை மாதிரி சொல்லி பயமுறுத்தினா கூட போதும் இப்படியாக இந்த கோட்டையின் சிந்தனை வளர்ச்சி பெற்று அது விரிவடைந்து வரும்போது ஒரு தடவை என்னாச்சு நான் கல்கட்டாவுக்கு ஒரு விஷயமாக போய் ஒரு மாதம் கல்கட்டாவ ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எங்களுக்கு விடுமுறை கிடைக்கும் அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் போகக்கூடிய ஒரே இடம் வந்து விக்டோரியா மெமோரியல் அந்த விக்டோரியா மெமோரியலில் போனால் டேனியல் கேலரின்னு ஒன்று இருக்குது தாமஸ் டேனியல் வில்லியம் டேனியல் மாமா மருமகன் இவங்க ரெண்டு பேரும் பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்து இங்கே இருக்கின்ற புராதனமான கட்டிடங்கள் கோட்டைகள் இதையெல்லாம் அவங்க அந்த காலத்தில் இருந்த ஒரு முறைப்படி ஆக்வாட்டின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்வாட் ஆக்வார்ட்னாலே வாட்டர் தண்ணி தான் அது தண்ணி வாட்டர் கலர் நீர் ஒண்ண ஓவியம் போல அது தோன்றும் இந்த முறையில் அவர்கள் நிறைய ஸ்கெச் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஆக்வார்டின்ட் என்ற முறையில் அவர்கள் அதை பதிப்போவியம் கிராஃபிக் பெயிண்டிங் அட்வாட்டின்டன்றது எப்படின்னா அது ஒரு தனி முறை அந்த காலத்தில் அது இப்போ இல்லை இப்போ யாரும் செய்கிறதே கிடையாது பண்ணவும் முடியாது இதுக்காக பிரத்யேகமான செப்பு தகடில் நு நம்ம ஜல்லடை மாவடிக்கிற ஜெயல் ஜல்லடை இருக்கிற மாதிரி நுண்ணிய துகள்களை உண்டாக்கிருப்பாங்க அந்த நுண்ணிய துகள் மேலே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மெழுக பூசி விடுவாங்க நல்ல மெழுக காட்சி வேக்ஸ் லிக்விட் வேக்ஸை கமிச்சிட்டு அவங்க என்ன ஒரு டிராயிங்கு வரைபடத்தை அதன் மேல் கொண்டு வரணுமோ அந்த வரைபடத்தில் ஒரு கம்பியால் நல்லா கீறி கீறி கீறி கீரி பண்ணிவிட்டு அத நைட்ரிக் ஆசிட் மாதிரி இருக்கிற ஒரு தீவிரமான அமிலத்தில் முக்கி எடுத்தாக்கா அந்த ஆசிட் அந்த எந்தெந்த இடத்துல கீரப்பட்டு இருக்கிறதோ ஏன்னா அந்த இடத்துல மெழுகு இல்லை கீரன இடத்துல அதை அதை வந்து சாப்பிடும் அரிச்சிடும் இதை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கலர் மையாலையோ கருப்பு மையாலையோ இது பண்ணி அதை ரோலரை வச்சு ஓட்டி ஒரு பிரதி எடுத்தாங்கன்னாக்கா முதல் ஓ ஒரு டிராயிங் கிடைக்கும் இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொதிக்கிற தண்ணியில் அதை காப்பர் பிளேட்டை நினைச்சாக்கா அந்த மெழுகெல்லாம் உருகி போயிடும் மறுபடியும் எந்தெந்த இடம் அவங்களுக்கு வேணுமோ அந்த இடத்த இதுக்கு கீறிவிட்டு பாக்கி இருக்கிறதுக்கெல்லாம் மெழுகு பண்ணிவிட்டு மறுபடியும் போடுவாங்க இந்த மாதிரி பல வண்ணங்களில் பண்ணுறது ரொம்ப நாளாகவும் ஒரு வரதி எடுக்கிறதுக்கு மெயின் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த டேனியல்கள் வந்து நூற்றி நாற்பத்தி எடுத்தாங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியாவின் வடபகுதி இந்தியாவின் மேற்கு பகுதி கிழக்கு பகுதி தெற்கு பகுதி தெற்கு பகுதியில் தான் அவர்கள் கோட்டைகளை நிறையா செய்தாங்க இந்த கோட்டைகளை பார்க்கும்போது நான் ஒரு ஓவியன் நான் அடிப்படையில் ஓவியனாக இருந்து தான் நான் வந்து எழுத்துக்கு வந்தேன் உடனே எனக்கு அந்த வண்ணங்கள் ஆக்வாட்டின்ட்டியில் அவர் கையாட கையாண்டிருக்கின்ற மென்மையான வண்ணங்கள் அது என்ன இப்போச்சு என்னை ஈர்க்கட்சி இவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கானே இந்த கோட்டைகள்லாம் நாம் எவ்வளவோ சின்ன வயசில் பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி அது எப்படி இருக்கும் இப்போ நாம் போய் பார்த்து அதையெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது திரும்ப திரும்ப ஒரு நாலு தடவை விக்டோரியா மெமோரியல் போனேன் அங்கே ஒரு காப்பாளர் இருந்தார் ஆர்கியாலஜிஸ்ட்டு அந்த இதை படிச்சுட்டு அவர் என்னை கேட்டார் பெங்காலி நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க வார வாரம் வர்றீங்களே அப்படின்னு கேட்டார் நான் வந்து சென்னையிலிருந்து வர்றேன் எனக்கு இது விஷயமாக வேற எங்கேயாவது இருக்கா நீங்கள் ஜெய்ப்பூர் போனீங்கன்னா ஜெய்ப்பூரி மூவிசியத்துலேயும் கொஞ்சம் இருக்குது இல்லைன்னா இப்போ ஆஷியா லைப்ரரி ஏஷியாட்டிக் சொசைட்டி போய் பாருங்கன்னா கல்கட்டாலேயே அது ரொம்ப பெருசாக இருக்குது ஏஷியாட்டிக் சொசைட்டியில் போனால் இது சம்பந்தமான புத்தகங்கள் நிறையா இருந்தது அதில் பிரிண்ட் இருந்தது சரின்னுட்டு நான் வந்துட்டேன் இதுக்கப்புறம் என்னுடைய பயணம் தொடருது இந்த டேனியல் சம்பந்தமான ஒரு புத்தகம் நான் வேலைக்கு வாங்கினேன் அந்த புத்தகத்தில் அந்த டேனியல்கள் பண்ணியிருக்கிற எல்லா வேலையிலும் நூற்றி நாற்பத்தி நாலு ப்ரெண்ட்டும் அதில் இருந்தது அதுக்கப்புறம் நான் லெட்டர் எழுதினேன் அவர் நண்பர் இன்னொரு ஓவியர் பெரிய ஃபோட்டோகிராஃபர் கனடாவில் இருக்கார் மணி எனக்கு டேனியல் பற்றி நீ ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னேன் டேனியலுடைய முக்கியமான டைரி என்கிட்ட இருக்கு அதில் இருந்து ஒரு சில பகுதிகளை நான் வந்து சராக் பண்ணி அனுப்புகிறேன்ட்டு அவர் அனுப்பிச்சார் சில கடிதங்கள் சில முக்கியமான குறிப்புகள் அந்த குறிப்புகள் அதுவும் தென்னிந்தியாவில் ஒரு கோட்டையை பார்க்க போகும்போது பண்ணியிருக்கார் எனக்கு அது எப்படியோ ஒரு ஆக்சிடென்டலாக இவர் பண்ணி கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன் இடையில சின்ன வயசுல போனது அதுக்கப்புறம் ஒரு பதினாறு பதினேழு வயசில் அதே கோட்டைகளை திரும்பிப்பா ஒவ்வொரு கோட்டையும் நான் மூணு தடவை நாலு தடவை தன்னிச்சையாக போயிருக்கேன் எந்த காரணமும் இல்லாமல் இப்போ நான் வந்து ஒரு காரணத்தோடு நான் போகிறேன் கேமரா எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் கேமரா கிடையாது என்கிட்ட இப்போ அப்போ இருந்த கேமரா ஃபிலிம் கேமரா முப்பத்தாறு ஃபிலிம் ஒழுங்காக எடுக்கணும் தப்பு இல்லாமல் எடுக்கணும் கொஞ்சம் தப்பு போட்டால் ஒன்று போயிடும் கரெக்ட் லைட் இருக்கணும் மாலையில் ஒரு மாதிரி லைட் இருக்கும் காலையில் ஒரு மாதிரி லைட் இருக்கும் இந்த லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும் மாலையில் எடுக்கிற படங்கள்லாம் கொஞ்சம் மறைஞ்சி டிட்டு வந்துடும் காலையில் எடுக்கிற டிட்டெல்லாம் ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி இருக்கும் மத்தியானத்தில் எடுத்தால் குறையாயிடும் இந்த மாதிரியெல்லாம் பல சங்கடங்களை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பவர்ஃபுல் கேமராவை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கோட்டைகளாக நான் போகிறேன் கோட்டைகளை போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணேன் அந்த டேனியலை மறுபடியும் அந்த அந்த டைரி படித்து பார்த்தேன் டைரி அது அவருடைய லைஃப்பில் நிச்சயமாக ஒரு பெரிய பட மாதிரி இருக்குது அவர் ஒரு படத்தை வரைகிறதுக்கு அவருக்கு போகிறதுக்கு அறுபது பேர் எழுபது பேர் அந்த கும்பலில் போகிறாங்க அது ஒட்டகம் இருக்குது குதிரையை இருக்குது மாட்டு வண்டி இருக்குது அதில் பாத்து கோழி இவங்க சாப்பிட்றதுக்கு அதே பேரை எடுத்துகிட்டு போறாங்க ரெண்டு பாஷை தெரிஞ்சவங்க ஒருத்தன் இருக்கான் குதிரையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு முஸ்லீம் ஒருத்தன் இருக்கான் இவ்வளவு பேரும் ஒரு பெரிய படையே கூட்டிட்டு போறாரு ஒரு படம் போடுறதுக்கு ஒரு படம் போடுறதுக்கு ஆனா இவங்க கிட்ட ஒரு குறைபாடும் நான் கவனிச்சேன் அதை யாரும் எழுதலை டேனியலுடைய ஓவியங்களை பத்தி உலகத்திலேயே மிகச் சிறந்த முறையில யார் எழுதியிருக்காங்கன்னாக்கா ஜகமோகன் மகாஜன் அப்படின் இவர் வந்து ஹிஸ்டாரியன் ஜகமோகன் மகாஜன் வந்து வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது கலை கலாச்சார அமைச்சராக கொஞ்சம் நாள் இருந்தார் அவர் என்ன பண்ணார்னாக்கா இந்த கோட்டை கோயில் எல்லாத்துக்கும் அழகான நந்தவனம் மாதிரி பார்க்கு கேர்க்கு புல்வெளி எல்லாத்தையும் வச்சு